இப்படி போட்டுரு பின்னே விற்கிறது வீடு அந்த தெரு மூன்று விறகு வாங்கல விறகு அம்மா விறகு வாங்கலியோ விறகு அப்படின்னு கேட்டா கூட விறகு கடுமையான விற்கிறதுக்காக வருது அதனால் கிடையாது விறகு என்னப்பா அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அஞ்சு ரூபா அப்படின்னாரு என்னப்பா ஒரு வண்டி விறகு ஏழு ரூபா வாங்குற நீ வந்து ஒரு இதுனாரு வாங்கினா வாங்க வாங்காட்டி போமாரு ஏன் விற்கிறதுக்கு வந்ததல்ல இது அதனால் இப்படி சொல்லி இந்த யேமநாதன் தங்கின வீட்டில் இதெல்லாம் நடிக்கலாம் சிவாஜி நடிச்சிருக்கா அப்படி இருக்கு இதெல்லாம் கூட அல்லமா அதனால அப்படி போத்துன்னு போட்டுது அம்மாஜே அப்பாடி அப்படின்னு போட்டு போட்டு போட்டுட்டு உட்காந்துது இதெல்லாம் ஒனியும் ஒனியுதான் சுவாமி அப்படியே தான் இருக்குது இதில் அப்படியே நீ பாட்டை படித்தோம்னா ரொம்ப மணி நேரம் ஏன்னா எழுபது எண்பது பாட்டு இருக்குது இப்போ முடிக்க முடியாது ராஜி பன்னெண்டு மணிக்கு முடிக்கலாம் பாட்டோடு போய் யோகியதையாக படிக்கிறது அப்படி தான் படிக்கணும் யோகியதையே தான் இன்னைக்கு எனக்கு அதனால் போயிட்டு அப்படி படிக்கிறது ஆனால் கதையாக சொல்கிறேன் எனவே அங்கே போய் குறிப்பிட்ற போட்ட உடனே அது அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணிச்சு வர உடனே கையில் இருந்தது இந்த யார் இருக்கா இது வந்து என்ன இது சும்மா இது நரம்பு கிரம்பெல்லாம் அங்கே எங்கேயும் போட்டு வச்சிருக்குது அதனால் அந்த முடிச்சு போட்டதுல என்ன பண்ணுச்சோ கட்ட ஆள் வச்சிருக்காரு தாண்டி துன்பம் நேர்கையில் பாட்டு ரொம்ப துன்பம் வந்துட்டு மறக்கணும்னா நம்ம கற்ற கலையை பயன்படுத்த வேண்டியதான் நல்ல திருக்குறள் எடுத்துங்க ரொம்ப துன்பமா இருந்த இடுக்கன் அடியாமை திருக்குறள் எடுத்துங்க அந்த குரு படிச்சுனா மடுத்தவாயெல்லாம் பகட நான் உற்ற இடுக்கன் இடப்பாடு இடும்பைக்கு இடுமைப்படுப்பர் இடும்பைக்கு இடுமைப்படாதவர் குத்துரர் துன்பமே வராது இப்படி படிக்கணும் அதனால ரொம்ப அருமையா யார எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு ஏதோ பழைய காலத்து பாட்டு சாதாரிப்பண் இந்த சாதாரிப்பண்கிறது ரொம்ப அருமை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் கண்ணப்பறை பாடுகின்ற பொழுது சாதாரி பண்ணில் பாடிவிட்டார் ரொம்ப அருமையாக அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தை வட்டவார்த்தரையனை வயலனை காடியான்கிறது அது பண்ணா இது இந்த வேறப்பண்ணு அங்கே இருந்து பாரு சாதாரி ஒன்று பாண்டார் சாதாரிங்கிற நீளமான இசையும் இருக்கும் குறுகிய இசையும் இருக்கும் அவர் நீளமான இசையை பாடு யாரு கண்ணப்பர் வரலாற்றையே சொல்லி முடிச்சுட்டார் நேற்று சொன்னேன் அந்த பாட்டை எப்படி பாட்டப்பா அருமையானது அடிந்தார் ரொம்ப பின்னிருந்தடி மட்டும் பின்னிருந்தடி மட்டும் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் இப்ப இங்கே இருந்து பெரியவர் காலத்தி மலையிலே வாய் கலசமாக வாயே கலசமாக வச்சிருந்தார் எதற்கு என்னது எல்லாம் எஞ்சிய வெள்ளித்தறையில் முழுதும் சொல்லையே வாய் கலசமாக வழிபாடு செய்யும் அது என்ன வாயை கலசமாக சொன்னார் வழிபாடு செய்யும்னு முடிச்சு சுவாமி அப்படின்னா மாண்புமிகு சேர்க்கிறார் வழி கான்கு வாய் கலசமாக வச்சு தண்ணீர் வச்சுக்கிட்டார் தலையில் வந்து பூ வச்சுக்கிட்டார் ஒரு கையில் வில் வைத்துக் கொண்டார் இன்னொரு கையில் நிவேதன பொருள் வைத்துக் கொண்டார் இப்படி வழிபாடு செய்யும் வேடம் மலர் நயனம் கண்ணுன்னு சொல்ல விருப்பம் இல்லை ஞான சம்பந்தம் இருக்கு நாம ஓங்கண்ணு ஏங்கன்னு மாடாது மலர் ஆகு நயனம் அருமையா மலர் போன்று மலர்ந்து இருக்கிற கண்ணப்பா பொடி படைத்த கண்ணி நாய் வா வா வா என்று அழைத்தாரே அப்படிப்பட்ட அருமையான கண்ணப்பா மலர் போன்ற கண்ணப்பா அந்த கண்ண காய்கனையினால் இழந்து கடுமையான கருவி அதை வச்சு அப்படி நோண்டு நாடுப்பா அது கந்த கண்ணிங்களா ஆமா காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையீடு ரொம்ப அருமையான பாட்டு இல்லை நல்ல ஓதாமூர்த்தியில் பண்ணால் கண்ணில் தண்ணி வரும் அப்படி பாரு பாடுவாங்க எனவே அது மாதிரி இங்கே என்னான்னு ஒரு அருமையான பாட்டு இதை சாதாரி பண்ணுன்னு நல்ல வேலை யாரும் ஓதாமூர்த்தி இல்லை இருந்தான்னு வச்சுங்க வெளியில் போடுவாங்க இந்த ஆள் பாடி முடிக்கட்டும் சாதாரியான பரப்போறேன் கிடையாது வீரை சார் மலரோன் அரியா வீகன் அரசால் மதுரை அமர்ந்தான் எண்ணி சாதாரி பண்ண பண்ணது வீரை மலரோன் அரியா வீரன் யாரு நல்ல மதன் மீது இருக்கின்றவன் யார் பிரம்மா அவன் அறியாத விகிரதன் யார் பாடுறது தானே தன்னை பாடிக்குது ஆமா அப்படிப்பட்ட அரியா விகிரதன் யார் சாட்சாத் இவர் தான் ஆனாலும் அரசால் மாதுரை அமர்ந்தான் எண்ணி இந்த பெருமன்லாம் காண முடியாத ஆளு இந்த ஊர்ல மதுரையில வந்து அரசாக வறந்தான் அடாரா என்ன அருமி அரசால் மாதுரை அமர்ந்தான் எண்ணி புரை அவன்ங்க அரசாண்டுகிட்டு இருக்கிறான் ஆனாலும் கூட அரியனுடைய மனதிலும் இருக்கிறான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் பக்கா நடிப்பு இதுவேதான் பரம்பொருள் இது மனசுல அந்த பெருமாள் இருக்கிறாராம் அந்த பெருமாள் இருக்கிறான் இப்படி ஒரு பாட் யார் பாடினது விறகாலாய் பாடினது ஆனால் அப்போ கருத்து சாதாரண ஒரு புலவர் பாடமாக மனிதன் பாடம் பாடல் மறையும் தெளியா பரமன் வேதங்கள் கூட போய் போய் பார்த்து அவனை தெரிய முடியாதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியணி அப்படி அறிய முடியாது அந்த பரம்பொருள் பாடப்பா பர பாடல் மறையும் பரமன் கூடல் கோயில் கொண்டான் எண்ணி இந்த கூடல்ல கோயிலாக கொண்டிருக்கிறான் கூடல் போல கொடியே நகமும் பாடல் அரங்க அமர்ந்தான் எண்ணி அந்த கூடல்ல அங்க மட்டுமா இருக்கிறான் இல்லை அடியனுடைய உள்ளத்திலும் இருக்கிறான் அவுடைய ஒரு பாட்டு அந்த மூன்று பாட்டு சொல்லியிருக்கார் அதனால சொல்றேன் நீல வண்ணன் தேரா நிமலன் சம்மந்தி நீல வண்ணன் இன்னும் பிரம்மன் காண முடியாத நரா இப்ப திருமால் காண முடியாதனர் மூவரும் அருகில் யாவர் மற்றறிவா ஏன்னா ஒவ்வொருத்தராக சொன்னார் ஏ சுவாமி எவனும் திருவாசகம் படிச்சவன் மணிவாசரங்க வந்தார் ஐயா முன்ன பிரம்மன் காண முடியலங்கிறார் இப்ப திருமால் காண முடியாது சொல்ல தவறியதும் என்ன தெரியுமா அதனால ஆடல் நீலவண்ணன் தேரா நிமலன் ஆலவாயில் அமர்ந்தான் என்னே ஆலவாயில் அமர்ந்தான் அலரின் பாசம் உள்ளம் எ மூணியும் மூணு விதமானது மதுரைக்கு என்னென்ன பெயருண்டு மதுரின்னு பெயருண்டு கூடல்னு பெயருண்டு ஆலவாயின்னு பெயருண்டு மூணு பாட்டிலையும் அந்த மூன்று பெயரையும் வைத்து இப்படி அங்கு அமர்ந்தான் என்று சொல்வார்கள் அங்கு மட்டுமா அமர்ந்தான் இல்லை அரியனுடைய உள்ளத்திலும் அமர்ந்தான் அருமையா பாடினார் இந்த பாட்டு உலகமெல்லாம் கேட்டுது வீட்டுக்குள்ள இருக்க ஏடா என்ன பண்ணா அந்த அஞ்சு பேருல மோதிரி போட்டுக்கிட்டு பிரமாதம் தான் ஒளிய காட்டணும்னா இது இதே வெளியிலிருந்து தெரிஞ்சா பாட்டு காட்டணும் இப்படி ஆக இருந்தே வெளியில் வந்தான் வந்த உடனே என்ன சொன்ன அந்த பாட்டை பத்தி ஒரு இருபது பாட்டு போயிடா சிந்தை மைன் போரிகாலும் சேவிகாலா புலன்கள் ஐந்தும் ஓதையால் இசைவாளான் இருந்தனாக அவனுடைய ஓதை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆணாயர் பிராணத்தில் வருது அது மாதிரி மரங்கள் கூட அப்படியே அசையதுயான் காற்று கூட வீசு தண்டலையே தவிர ஒரேடியா வந்து அடிச்சு இந்த கன்று பசுங்கன்று அப்படியே பால் குடிக்கிறதுக்காக போகுது போன உடனே அந்த மார்பல் அப்படியே வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெருந்த வாங்கல்ல இருந் இருந்தாபடியே அது கறக்கும் அப்படி ஆமா அது வாயில் அப்படி வைக்கிறது பாருங்க அப்படி வச்ச உடனே இந்த இசையை கேட்ட உடனே இப்படி ஒரு சொட்டு பால் விடணும் ஆனால் கண்ணு வேற எங்கேயாவது இருக்கணும் எது இந்த இசைக்காக இதெல்லாம் ஒளிய ஒளியில் காட்டலாமே ஆனாயிரம் அப்படியெல்லாம் இருக்குது எனவே அது மாதிரி இந்த கன்றுகள்ட தான் பால் இருந்து கன்று குடிக்காம மறந்து கேக்குதான் மயில் தன்னை மறந்து அப்படியே அந்த இடத்துல ரெண்டு மூணு பாம்பு என்ன பண்ணதுன்னு கேட்டா மயில் மேலேயே அது பேர் விருண்டு விடுவது ஆனா மயில் பாம்புன்னு தெரியல பாம்புக்கு மயில்னு தெரியல இந்த இசை அப்படி இசை தரும் இப்படி ஆக மயங்கள் இவன் உள்ளே இருந்தவன் பார்த்தான் இப்படி யாரப்பா அப்படின்னா ஒருத்தர் அப்படின்னு வந்துக்கே பார்த்தான் யானறிந்த சாதாரி அன்று நான் சாதாரி பண்ண எத்தனையோ முறை பாடியிருக்கிறேன் வாய்நாதையும் பாடியிருக்கிறேன் துணைக்கருவியோடும் பாடியிருக்கிறேன் இந்த சாதாரி இதுவரை கட்டுது யானறிந்த சாதாரி இதனி நான் அறிந்ததென்று ஒருவரும் நவிந்தியிலர் பெரிய பெரிய ஆள் பழைய ஆள் இப்போ யாரும் இல்லை கர்நாடக சேலை மதுரமணி இல்லைவா மதுர சோமு அல்ல தனுமான செம்மங்குடி அரியகுடி இதெல்லாம் ஒரு காலத்தில் பிரமாதப்படுது இது பாட்டுன்னா அந்த காலத்தில் அப்படியே போய் மயங்கி நிபுக்கிற காலம் எல்லாம் இருந்தது கர்நாடக சிக்குவங்க அப்படின்னு அரியகுடின்னு சொன்னால பேர் சொல்ல வேண்டாம் செம்மங்குடின்னு சொன்னா போதும் அப்படி அல்லவா இப்படி இல்லை அந்த காலம் அந்த இசையும் கூட வர வர போட்டு போயிட்டு இவரெல்லாம் கூட போய் கேட்டா அவர்களை உட்கார வைத்து கேட்டவர் சொன்னா கூட இது சாதாரி அப்படின்னார் அப்படியா அரியன்னு இதுவரை கேட்கலையே நோக்கு தெரியவும் அதேதான் நோக்கு நேக்கும் அதே தான் எல்லாம் அறியக்கூடி செம்மங்குடி எல்லாமே சொல்லுது ஒன்னும் தெரியல இம்பருள் இந்த உலகத்துல ஒருத்த கூட இது மாதிரி தெரிஞ்சதுன்னு தெரியும் சொல்லுங்க அதனால் தேவ காலம் இவர்க்கு உணர்த்தினோன் கடவுளே என்று ஏனை அல்ல ரோ இது வியப்பெண்ணா உள்ள இருந்து தூக்கி வாரி போட்டுது இந்த இசையை கேட்ட உடனே மோதிரங்க பாருங்க இங்க மேல போட்டிருந்த அந்த பெரிய சால்வைகள் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் தவடுபடியா பறக்குது இது யாரோ தெரியல இதுக்கு இவருக்கு பிறகு ஆசிரியர் சொன்னா கடவுள் தான் சொக்கன் வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு கதவை கறந்தா கறந்து வந்தா இது என்ன பண்ணுது உட்கார்ந்து பாடு அப்போ வந்து ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டார் யாருன்னு கேட்டார் பாருந்தான் இருக்குது நான் ஒன்றும் அது அப்படியே சிவாஜி அடிச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் சினிமா பார்க்க முடியல நல்ல அதனால் ஏதோ இப்படி என்ன சரியப்பா நீ விறகு விற்கிறாள் எப்படினாரு இந்த இந்த ஊரில் இந்த பா பானை பானை ஒருத்தர் இருக்காரு பாருங்க ஆமாம் அவர்கிட்ட ஏதோ அந்த காலத்தில் கேட்ட பாடங்க கேட்டேங்க கொடுத்து வச்சுதுங்களா எனக்கு கடைசி வரைக்கும் கேட்குறதுக்கு வயசாச்சா ஆனால் உன்ன ஏ டி டிசியெல்லாம் கிழித்து கிழிச்சு தலையில் கொடுத்து இனியுமே இந்த பக்கமே நல்லவன் நம்ம பணம் புத்தி எங்கே விட்டு போடணும் டிசி அப்போ இருந்தான்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் கற்பனை டிசி குளிச்சு கொடுத்து நீ இனிமேல் எந்த கல்லூரிக்கும் அன்பிட் தகுதி இல்லை ஓஹ் சொல்லிட்டு தலையில் கிழிச்சு போட்டுங்க இன்னுமே உனக்கு ச வயசெல்லாம் நடக்குது கை நடக்குது காதல் நடக்குது என்னடா சாத அறியாவது ஒன்றா தான் இன்னுமே கிடையாது போயிட்டு வா போய்ட்டான் அப்படி சொல்லிவிட்டாருங்க என்னமோங்க அந்த குருநாதன் சொந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ப படிக்க முடியுது பாட முடியுது வேறு வக்கு எனக்கு இல்லைங்க ரெண்டு விறகாவது பொழந்து அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஊரில் ரெண்டு ஊரில் விற்று அதில் ஏதோ ரெண்டு கஞ்சி குடிச்சிட்டு ஏதோ வந்து போகிற எனக்கு பொழுதுபோக்காக பாடலான்னு நினைக்கிறேங்க அங்கே ஜீவே இதை சொல்றது இப்படிதான் சொல்லணும் போது அந்த ஏமநாதனுடைய மனநிலை வேறு மாதிரி ஆகணும் பாருங்களை இறங்குது இப்போ எது இருந்தது இருநிலத்தில் யமக்கெதிராய் யாரும் இல்லை அப்படி இருநிலத்தில் எத்தனையோ பேர் இருக்கா நம்ம அதனோட சுண்டை காப்பையு நினைக்க முடியாது அப்படி வந்தது பார்த்தார் அப்போ அப்புறம் நீ எப்படி பாரு அது ரொம்ப அருமையே இனி இசை கிழமைக்காக எந்தி விட்டான் அதான் நான் டிசி கொடுத்து சொன்னேன் இனிமே உனக்கும் இசைக்கும் இந்த பெரு இந்த பிரிவில் சரியில்லை பேசாம வச்சுட்டு இசையை கெடுத்து உழைக்காத எடுத்து பாடாதே பாணியினா எல்லாம் சிரிப்பான் தெரியுதுல்ல அதனால பேசாமல் வச்சுட்டு அடுத்த ஜென்மத்தில் நீ பிறந்து சின்ன பையனாக வரும்போது கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு இனி இசை கிழமைக்கு ஆகாய் அன்பிட் தகுதி இல்லை புடனை தள்ளி விட்டான் அப்படி தள்ளிவிட்டான் இப்படி ஒரு தகுதி இல்லாத டிசி கொடுத்து அனுப்பினால் இப்படி பாடும்னா இது கம்ப்யூட்டர் எடுத்துச்சுட்டான் அந்த இப்படி ஒருவர் மாணவர் இப்படி ஒரு விளக்கப்பட்ட மாணவர் தள்ளுபடி செய்யப்பட்ட மாணவர் இப்படி பாடுவார் என்றால் இவர் ஆசிரியர் எப்படி பாடியிருப்பார் அது ஒரு தான் பானபத்திரவ எதோ ரெண்டு எடுத்துக்கிட்டா ரெண்டு மென்பட்டு போனா போயிட்டு போதப்பா நமக்கு சாதிகள் எல்லாத்தையும் போனதெல்லாம் போட்டான் இருந்த மோதல நான் அஞ்சு ரெண்டு கிலோ போனா போயிட்டு போதப்பா பையங்கள் தான் கூப்பிட்டார் ஏ பாடா அவங்க இந்த மதுரைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை ஏன் சாமி அதெல்லாம் அப்புறம் புடிச்சா ஓட்டம் திருப்பத்தூர் வந்துடணும் திருப்பத்தூர் எங்கே இருக்குது தெரியுமா மேலே ஒரு தாண்டி திருப்பத்தூர் அடுத்தது புதுக்கோட்டை அப்புறம் தான் தஞ்சாவூர் நாங்கள் மதுரை போகிறது அப்படி தான் தஞ்சாவூர்லேருந்து மதுரை போடலாம் திருச்சி போனால் சுற்று அதனால் அதனால் திருப்பத்தூர் தாண்டி திருப்பத்தாண்டி தான் தாண்டினா பார்த்தேன் மறுநாள் என்று முடிஞ்சது போட்டியை கனவுல தோன்றினாராம் கள்ளத்தலைவர் பெருமான் ஒப்படைச்சிட்டேன் அடியேனு உன் அடைக்கலம் கண்டாயீ உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு எப்போ நான் அடைக்கலம்னு சொல்லிட்டு வந்துட்டார் காக்க வேண்டிய பொறுப்பு தனக்குரியதாச்சு அதனால் போனார் பா நீ பயப்படாத நாளை காலையில் அந்த ஆளே இங்கே இல்லை நான் உனக்கு மாணவன் என்று சொல்லி விறகாலாய் போய் அவர் வீட்டில் சென்று சாதாரி பாடி அவர் அஞ்சு வைத்து ஊரில் இருந்து இப்போ திருப்பத்தூர் நான் முன்ன திருப்பத்தூர்னா இப்போ புதுக்கோட்டை போயிருப்பார் புதுக்கோட்டைங்களா நாளைக்கு சாயந்தரம் திருப்பண்ணாள் மடத்தில் இதென்னு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படிப்பிட்ருங்களா சத்தனைகிரி வந்துடுவாரு அப்பெருமான பெருமானி நீ எனக்காகவா செஞ்சேங்க இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த பாட்டு அழுது தான் பாடிப்போம் பெருமானி விறகாலாக போனேன் எப்படிப்பா நீ போன காட்டுக்கு காடு ரொம்ப ஒரே அங்கேனா முன்னும் கல் இருக்குமேப்பா உன் திருவடி மலர்மிசை ஏகினான்னு திருவள்ளுவர் சொன்னாரேப்பா மலர்மிசை ஏகினான் ஏ அப்படிப்பட்ட திருவடியில் உன் திருவடிய பின்னகத்தேவரும் நன்னவும் மாட்டா தேவர் பக்கத்தில் வர முடியாது சுவாமி நீ ஒன்று ஏத்துதற்கு கூசு மர்பாதம் தேவரில் எல்லாம் திருவடியை போடலாம்னு நினைச்சாங்களா சரி போடுவோம்னாங்களா சரி திரு நிறுத்திட்டாங்க பெருமானுடைய திருவடியினுடைய பெருமை என்ன நாம என்ன சுண்டைக்கா நாம என்ன போட தகுதியா சி விண்ணூர்கள் ஏத்துதற்கு கூசு மர்பாதம் தந்தருட வந்தருடும் தேசம் திருவடியைப் பற்றி எவ்வளவு நேரம் இருக்கு அவ்வளவு கொட்டலாம் அப்படிப்பட்ட திருவடி வைத்துக் கொண்டு வச்சு காட்டுக்கா உன் கால் நடந்தது பாடிய காணகம் பூதவோ பெருமானே உன் கையில கோடி எடுத்து விறகு பொழந்தியாப்பா விறகு பொழந்தியாப்பா சரிப்பா விறகு பொழந்த கட்டிருக்கலாம் அங்க யாராவது ஒரு தூக்க சொல்லுவாங்களேப்பா யாருப்பா உனக்கு தூக்கி விட்டா கட்டி வீரகை மூடியில் ஏற்றி இதுக்கெல்லாம் ஒரே சொல்லப்படா சொன்னா பாவினு அர்த்தம் இல்ல எங்க உங்களுக்கு தெரியல கட்டி வீரகை எங்கே முடியில் ஏற்றி மீண்டும் அந்த இடத்திலிருந்து முந்தகத்தாள்கள் நொந்திட தாமரை மலர் போகின்ற திருவடி அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி போற்றி அருளுகனின் ஆரியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லாவுக்கும் போகமாம் புங்கடல்கள் போற்றி எல்லாவு இருக்கும் ஈராம் இனையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டறிகம் போற்றியாம் உய்யாட்கொண்டருடும் பொன்மலர்கள் அப்படி எல்லாப்பாவும் திருவதிவதி கட்டிய வீரகை முடியில் ஏற்றி தாமரை போன்ற திருவடியில முண்டகத்தாள்கள் நொந்திட வந்து சரி அப்படித்தான் வந்த விறகு கிட்டதான் வந்த வந்த நீங்க யாருன அடிமைன்னு சொன்ன சிவ என்னுடைய டேஷ் தான் போடணும் அந்த சொல்ல சொல்லக்கூடாது அதனால எவ்வளவு நாகரிகம் பாருங்க அடியும் பொருட்டு அந்த ஹேமநாதன் கேட்கும்போது என்னமோ ஒரு சொல்லு சொன்னேன் நீங்கள அதை அடுக்குமா ஐயா அடுக்குமா ஆடாத சொல் பகர ஓ இவ்வளவு எதனால செய்யுத நான் தான் தப்பு பண்ண உன் கிட்ட என்ன பண்ண உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று நான் விண்ணப்பித்தது தப்பு பாடிய நேன் குறை இறந்தவா விளைந்த குற்றம் நான் வந்து விண்ணப்பித்தது தப்பு பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பும் சொன்னனே அது சொன்னது தப்பு நான் சொல்லலேன்னா கடிய காணம் புகுத மாட்டேன் கட்டிய விறக முடியல ஏற்ற மாட்டேன் முண்டகத்தாக நொந்திட வந்து இங்கே உட்கார மாட்டேன் அடிய நீன் பொருட்டு இந்த அடாசல் பகரமாட்டேன் இவ்வளவுக்கும் காரணம் செடிய இது அழுதுதான் படிக்கும் அழுது குரை இறந்தவா விளைந்ததே குற்றம் அடியேன் விண்ணப்பித்துக் கொண்டதுதான் தப்பு தப்பு சுவாமி எனக்கா இப்படி செய்தி என்று கண்ட தண்ணி தண்ணி தார் தார் யாப வர அங்கிருக்க இதோ பறநாள் காலை மணி ஒன்பது அழையுங்கள் யார் அழைக்கிறது ஏமநாதனை அடையுங்கள் அங்க ரெண்டு பேர் அங்கிருந்து இதெல்லாம் ரொம்ப அருமையா ஒளியும் ஒளியில் காட்டுனாங்க சாமி அந்த ஒரு நாலு மணிக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் சத்தம் கேட்டுதுங்க அதுனாரு தடாப்படான்னு சத்தம் கேட்டுதுங்க அது யார் வீட்டு பக்கத்தில் இருக்குவேன் ஏமனான விட்டுங்க நான் என்னமோன்னு பார்த்தேன் அப்போ விளக்கியது பேட் லைட் ஏது ஒன்றும் இல்லாத காலம் அதனால் என்னென்னு கேட்டேன் இந்த சிக்கிமிக்கு கல் உரைச்சி பார்த்துனுங்க ஒரு ஆள் ஓடுற மாதிரி இருந்ததுங்க மோதிரமெல்லாம் கீழே விழுற மாதிரி இருந்ததுங்க அந்த ஆள் தானுங்க ஓடிடு காற்று இல்லையாடா அப்படின்னாரு அவங்க தோட்டத்தில் வேலை தண்ணி பாய்ச்சிறாள் என்னாரு அது மா ஆளு தானுங்க இங்க பாருங்க ஒரு வெண்பட்டு கீழே கிடக்குதுங்க பாருங்க இது எங்கேயாவது பாருங்க அப்படிங்கிறேன் ஐயா அவர் மட்டும் இல்லைங்க முன்னாலும் அஞ்சாறு புள்ள சாடிகளும் போச்சுங்க எல்லாம் தப்பிச்சம்பழச்சு ஓடிச்சுங்க என்ன ஓடுது என்ன இடாது ஒண்ணுமே விளங்கிடி இவரை கூப்பிடு பானபத்திரங்க இவரை கூப்பிட்டு என்னையா என்ன மீண்டும் என்ன படிக்கணும் இவரிடத்தில் சென்றது பெருமானத்தில் அடைக்கலம் கண்டா என்று சொன்னதுல காட்டினேன் இது மாதிரி விறகாலாகி வந்து இனிசை கிழமைக்கு ஆகாய் என்று என தள்ளி விட்டான் தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டான் அப்படி சொன்னார் அப்படின்னே பாட்ட இது சொக்கநாதருடைய அமைப்பு தான் வேறு யாருமே இல்லை பா வந்தது எனவே இனிமேல் நீங்கள் வெறும் பெருமானுக்கே பாடும் அர்மனையில் பாடம் வேணாம் அப்பா ஆண்டவனியே அடிமின்னு சொன்னதுக்கு ஆண்டவனுக்கு அந்த இப்பாடணும் எங்களையெல்லாம் பாடப்படுது உனக்கு என்ன வேணும் அரசு வேணுமானார் இந்த அரசெல்லாம் எதுக்கு சுவாமி வேணாம் எனக்கு இருபதாம் நூற்றாண்டில் அப்படின்னா ஆளெல்லாம் வரும் வேண்டிய ஆள் அப்போ கொடுக்கலாம் எனக்கு எதுக்கு சாமி பாரோடு விசும்பாட்சி எமக்கு மது பாதமலர் இந்த மண்ணுலகம் மின்னுலகம் எல்லா ஆட்சியும் உங்களுடைய திருவடிதான் பாரோடு விசும்பாட்சி எமக்கு உமது பாதமலர் எங்கே இருக்குங்கிற சொல்ல மாட்டேன் இது சஸ்பென்ஸில் வச்சு இந்த மண்ணும் விண்ணும் ஆடுவதெல்லாம் எனக்கு எதுன்னா அது உன்னுடைய எனக்கு எதுவுமே தேவையில்லை இப்படி ஒரு ஆள் பானபத்திர பாருங்க மதுரை பேரரசை தர்றேங்கிறாரே இவர் வேண்டாங்கிறார் அந்த சொக்கநாதிரத்திலிருந்து நான் படித்த அதே போதுமான சுவாமி அப்படியா அவங்க எல்லா செல்லவும் நிறைய தருகிறோம் என்று சொல்லி அன்று முதல் சொக்கநாதிரத்திலே இருந்து பானபத்தருடைய இன்னிசை இன்னிசை வீணையர் யாடி நர்வோரு பால் இரு கொடுதோ எம்பினர்வோருபால் துண்ணிய பீனை மலர் கையினர்வோருபால் தொழுகையர் அழுகையர் துவள் கையர்வோருபால் அப்படி சொக்கநாதர் முன்னிலிருந்து சொக்கநாதர் முன்னிலிருந்து ஒரு மணி நேரம் அப்படி அங்கே இருக்கி பெருமாட்ட போய் அம்மா துவாத சார்ந்த பெருவழியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலீ முத்தம் தருகவி முக்கச் சுடற்கு விருந்திரு மும்முலையாய் முத்தம் தருகவி என்று குருணசாமியில் மீனாட்சி பிள்ளைத்த ஒருவர் அந்த மீனாட்சி அம்மன் கிட்ட போய் ஒரு மன்னர் இப்படியாக சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் மீனாட்சி பாடி இப்படிப்பட்ட ஒரு வீடு இந்த வரலாறு தான் நல்ல விறகு விற்ற படலம் ரொம்ப அருமையாக பாடி அறுபத்தி நான்கு திருளையாளர்களை நம்ம தமிழ்நாட்டில் அதனால தான் மணிவாசகர் வந்து நீங்கள் பாண்டி நாட்டில் பற்றுடையவர் சொல்லிடப்படாது குறுகிய அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த என் அப்பா சடையப்பன் பாண்டி நாட்டை சிவலோகமாகவே ஆக்கி வைத்தான் ஏன் தான் தம் மனைவி தம் பிள்ளை எல்லாம் இருந்து அரசாண்டு இப்படி விளையாடல் செய்து பாண்டி நாடு பாண்டி இல்லப்பா சிவலோகம் ஆக்குவித்த என் அப்பா ஆனந்த வார்கடலே பாடுதுங்கானம்மான திருவாசகத்திலேயே முடிப்போம் ஒரு காலத்தில் இந்த பத்து நாள் திருவாசகம் வேற எதுவும் படிக்க விடா அதுவும் திருவும் பாவைதான் நீங்கள் விநாயகர் சன்னிதிக்கு போனாலும் திருதான் சுவாமிக்கும் சரி அம்பாளுக்கும் சரி தட்சாமூர்த்திக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது கூட அதில் சண்டிகர் பண்ணும்போது கூட போற்றி அருணகனின் ஆரிய மலர் அந்த பத்து நாள் திருவம்பாவதோட தொடர்றது இல்லை அப்படி ஒரு சம்பிரதாயம் இல்லாது அதனால திருவாதிரை அந்த அப்பாண்டி நாட்டை சிவரோகமாக்குவித்தேன் அப்பார் தடையப்பன் ஆனந்தவார்களிலே பாடுங்கான் அம்மானான் என்று பாடிக்கொண்டிருந்தார்னு அருமையான திருவிளையாடல் இவற்றையெல்லாம் நாம் சிந்தனை செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய குருமூர்த்திகள் இத்தனை பேருடைய ஞானம் பெருக வேண்டும் என்ற ஒரே ஒரு கருதி இந்த ஞானமாக இருக்கின்ற மலர்களை இந்த நாறு அங்கே இருந்து மயிலாடுதுல உட்கார்ந்துருக்கிற நாறு என்ன பண்ணுது இந்த நாறு வந்து இதோடு சேரட்டும்னு சொல்லி என்னை அறிவுப்படுத்தி அல்லவா இந்த பூவோடு சேர அந்த திருவடியோடு சேருவதற்கேற்ற அந்த அருளிப்பாட்டையும் செய்திருக்கிற தவமூர்த்திகளுக்கு வணக்கம் கூறி அவருக்கு நிர்வாகத் தலைவர்கள்லாம் முடுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி வந்திருக்கின்ற பெரியவள்ள துணை பேருக்கும் வேலூர்லேருந்து இங்கேருந்து அல்லவா நம்ம சத்வாச்சேரியிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து அண்ணாமலையான் அடிக்க பலம் சென்றிரும் இவர் வா பேசுறதுன்னு வச்சுக்கணும் மார்ஜி மாதம் எந்த இதாக நம்ம அண்ணாமலையான் அடிக்க வலம் விண்ணோர் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும்